ியாயத்தில் வட்டி ஹராம் என்பது பற்றிய வசனங்கள் இறங்கிய போது நபிசல்லம்லாஹும் அலிஹசல்ல பள்ளிவாசலுக்கு சென்று மக்களுக்கு அவ்வசனங்களை ஓதி காட்டினார்கள் மதுபானங்கள் விற்பதும் ஹராம் என அறிவித்தார்கள்